செல்வம் போல் சீர்கபே என் ஆசான் வீரராக விருக்கப்புகள் காலதீஸ்வரன் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் திருக்கோவில் நிர்வாகிகளே கோவில் கேங்கரியார்த்திகளே ஒவ்வொரு புதன்கிழமையும் நடைபெறும் மையூரகவியர் ரொழி செய்த ஸ்ரீ சூரியசதகம் தொடர் உபன்யாசத்தின் இன்றைய உபயதார்களான திருமதி ஜி மதுரவல்லி அவர்களே திருமதி லட்சுமி அவர்களே திரு சி ஏ காலத்து செட்டியார் அவர்களே இங்கு அமர்ந்துள்ள பக்தர்களே உங்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கம் இன்று பதினோராவது ஸ்லோகம் தாராகா ராயோ தனாயாபதி சபதி கராலம்பூத்தாகா பிரபாதே தத்வாலோகைக்க पतिपुर त्रिदशपतिपुर प्रस्थिती योगी प्रगम वेत्रायमाना स्त्रायंताम भानोर निजुरी वहां सूर्य करण என்ன என்ன நன்மைகள் செய்கின்றனங்கிறத ஒரு சின்ன லிஸ்ட கொடுக்கிறாரு முதல்ல பணக்கஷ்டம் ஏற்படுகிற போது கைதூக்கி விடுதான் அடுத்து நரகலோகத்துக்கு போகக்கூடிய சுச்சுவேஷன் வரும்போது காப்பாத்துதான் அடுத்த பகவானை பற்றிய ஞானத்தை கொடுக்குதான் அடுத்தாப்புல சுவர்க்கு போற வாசலை திறந்து விடுதான் அடுத்தாப்புல மோட்சத்துக்கு போறதுக்கும் உதவி செய்ய நன்மைகள் கிரணங்கள் நமக்கு செய்கின்றன கொஞ்சம் நம்பிக்கை அதிகமாக இருந்தால் இந்த அஞ்சும் அதிக அளவிலே நிறைய உடனே கிடைக்கும் அப்படின்னு சொல்றார் அப்படிப்பட்ட சூரியனுடைய கதிர்கள் உங்களுக்கு அதிகாலையிலே நல்ல பொழுதாக விடிய வைக்கட்டும் என்று வாழ்த்துகிறார் மயூரகவி தாராக தனாயாபதி தாரா அப்படின்னு சொன்ன நீர்தாரை அப்படின்னு சொல்றோம்ல ஒரு ஆற்று ஒரு கட்டு கதிர் அந்த மாதிரி சேர்ந்து ஏதாவது கதிரோ மழை நீரோ விழுகிற போது தாரேங்கிறது இங்கே சூரியனுடைய அருட்கதிரிகள் தாரை தாரையாக உங்களுக்கு அருள் செய்யட்டோங்கிற தாரை எப்பவுமே பார்ப்பதற்கு அழகாக இருக்கும் ஒரு காலைல்கர் காலல்கர் என்ற ஒரு தேசத்தியாகி ஷிமோகா பக்கத்தில் காந்தி தங்கியிருந்த போது அங்கே கிரசப்பா நீர்வீழ்ச்சின்னு ஒரு நீர்வீழ்ச்சி அந்த நீர்வீழ்ச்சியை பார்க்கலாம் வாங்க ஏறக்குறைய ஆயிரம் அடி உயரத்திலிருந்து அருவி விழுது நீர்வீழ்சியை இது ரொம்ப அதிக உயரம் ஆயிரம் ஆகாயத்திலிருந்து மழை நீர் கொட்டுதே அது எவ்வளவு பெரிய ஆச்சரியம் இதை விடவா அது பெரிய அதிசயம் இதுக்காக காசு செலவு போய் பார்க்கணுமா அப்படின்னு சொல்லிட்டா ஒரே வார்த்தை அவரால் பதில் சொல்லவே முடியல ஒவ்வொருத்தரும் சிந்திச்சு பார்த்தாங்க இதை விட அதிசயம் என்ன இருக்கு அப்போ தாரை தாரையாக நீர் கொட்டுவது பார்ப்பது அழகாக இருக்கும் அதிசயமாக இருக்கும் அதுபோல சூரியனுடைய கதிர்கள் ஒளி என்ன செய்யுறா தனாயாபதி அதாவது தனம் என்றால் செல்வம் செல்வ நிலைமையிலே வீழ்ச்சி போது சாதாரணமா பூர்வ ஜென்ம கர்மாவினால தான் ஒரு மனுஷன் பணக்காரனாக இருந்தது திடீர்னு வருமைப்படுறது ஆனா சில சமயத்துல இந்த ஜென்மத்தில் அவன் செய்யற கர்மாவின் காரணமாக கூட ஒரு பணக்காரன் திடீர்னு ஏழை ஆயிடுவான் ஒரு தீய சகவாசம் தகாத செயல்கள் செல்வச்சருக்குனால கொடூரமா இருத்தல் இப்படி பாவங்கள் செய்கிற போது அவனுக்கு அந்த மாதிரி திடீர்னு வீழ்ச்சி ஏற்படும் நல்வினைகள் செய்பவர்களுக்கு நற்பலனும் தீவினை செய்பவர்களுக்கு தீய பலன்களும் வருவது இயற்கை நாம மறந்தாலும் மறக்காட்டியும் நாம கவனிச்சாலும் கவனிக்காட்டியும் நம்ம கர்மாவை பகவான் கவனிச்சுக்கிட்டே இருக்கிறார் அவன் சார்பில் முப்பத்தி மூடி தேவர்களும் நவ கிரகங்களும் கவனித்துக்கொண்டே இருக்கிறார்கள் ஒவ்வொரு காரியத்துக்கும் மார்க் போடுறது இன்ட்டு போடுறதுன்னு செஞ்சுக்கிட்டே இருக்கு எக்ஸாமினேஷன் மாதிரி நடந்துகிட்டே இருக்கு இந்த தேர்தல் ரிசல்ட் வரும்போது பாத்தீங்கன்னா திடீர் நம்பர் மேலே போகும் திடீர் நம்பர் கீழே இறங்கும் அது மாதிரி அவன் அவனுடைய புண்ணிய பலாபலங்கள் கூடுவதும் குறைவதும் நடந்து கொண்டே இருக்கிறது தப்பு செய்ய போது உடனே பலன் நமக்கு அபரிமிதமாக துன்பமாக பழிக்கிறது அதனால கூடுமானவரை பாபங்களை தவிர்க்க வேண்டும் செல்வத்தில் நொடிப்பு வராமல் இருக்கிறதுக்கு என்று பயக்பானம் பய்பானம் புஜங்கரானாம் கேவலம் விஷவர்தனம்னு ஒரு ஸ்லோகம் சொல்லுவாங்க அது என்னன்னா பாம்புக்கு சுத்தமான பசும்பால் கொடுங்க அதை குடிச்சிட்டு திருப்பி அது என்ன கொடுக்கும் தெரியுமா விஷத்தை தான் கொடுக்கும் பாலை குடிச்சிட்டு விஷமா திருப்பி கொடுக்கும் அது மாதிரி தீய செயல்களில் பணத்தை செலவு பண்ணி உடல் பிரயாசை செலவு பண்ணி முயற்சி பண்ணி உங்களுடைய பசும்பாலுக்கு நிகரான ஆத்மசக்தியையும் தேகசக்தியையும் அறிவாற்றலையும் புண்ணியத்தையும் அதில் விரயமாக்கி விஷமாகிய துன்பத்தை திரும்ப பெறாதீர்கள் என்று பெரியவர்கள் சொல்லுவார்கள் அப்படி அந்த மாதிரி தவறான காரியங்களுடைய விளைவாக நமக்கு வறுமை ஏற்படுகிற போது ஆபதி என்றால் இங்கே ரொம்ப ஒரு மோசமான இக்கட்டான நிலைமை வருகிற போது தனாயாபதி என்பது செல்வ குறையும் போதுன்னு அர்த்தம் சூரிய சதகம் படிச்சா உங்களுக்கு பணம் கிடைக்கும்ங்கிறதுக்கு இந்த இடத்துல ஒரு ஆதாரம் உங்களுக்கு பணப்பற்றாக்குறை ஏற்படுகிற போது சூரிய சதகம் படிக்கிறவர்களுக்கு சூரியனுடைய அருளாலே பணம் நிறைய கிடைக்கும் அன்னைக்கே ஒரு தடவை சொல்லியிருக்கிறேன் சத்ராஜ்யத்துக்கு சூரியனுடைய சமந்தகமணி கிடைச்ச போது ஒரு நாள் ஒன்றுக்கு பூஜை அறையில ஒரு வண்டி தங்கம் கிடைக்குமா டெய்லி அதாம செலவழிக்கலாம் மறுநாள் அதிகமாயிட்டே போகும் ரெண்டு வண்டி மூணு மணி கூட்டிகிட்டே போவோம் செலவழிச்சுதான் ஆகணும் அவ்வளவு தங்கம் கிடைக்குமா அப்போ சூரியன் வந்து செல்வம் தருகிறான் சூரிய நாராயணனுக்கு அந்த அருள் உண்டு ஆப்பதி துன்ப காலத்திலே உதவுவது தான் தெய்வத்தின் குணம் இப்ப சரமஸ்லோகம்னு சொல்றோம் கிருஷ்ணாவதாரத்திலையும் சரி ராமாவதாரத்திலையும் சரமஸ்லோகங்கள் உண்டு ராமாவதாரத்தில் விபீஷணனுக்கு ராமன் சொன்னான் ஒரு சரமஸ்லோகம் கிருஷ்ணாவதாரத்தில் அர்ஜுனனுக்கு கண்ணன் சொன்னான் பகவத்கீதையிலே சரமஸ்லோகம் சரமஸ்லோகம்னா கிளைமேக்ஸ் ஸ்டேட்மெண்ட்னு அர்த்தம் அல்டிமேட் ஸ்டேட்மெண்ட் என்ன சொன்னா ஒரு முறை என்னை சரணடைந்தாலும் உன்னை நான் காப்பேன் ராமன் சொன்னான் கிருஷ்ணன் சொன்னா சகலத்தையும் விட்டுவிட்டு என்னையே கதி என்று சகலவிதமான விமோச்சனமும் அருள்வேன் என்றான் இந்த ரெண்டு சரம சுலோகமும் சொல்லப்பட்டதோ அவர்களுக்கு ராஜ்யபோகத்தை கொடுத்தது ராமாவதாரத்துல விபீஷரனுக்கு சொன்னா ராஜ்யம் கிடைச்சது கிருஷ்ணாவதாரத்துல அர்ஜுனனுக்கு சொன்னா அந்த பாண்டவர்கள் இழந்த ராஜ்யத்தை பெற்றார்கள் ரெண்டுமே சைன்யத்துக்கு மத்தியிலே சொல்லப்பட்டது கிருஷ்ணாவதாரத்திலே கௌரவ சைன்யம் பாண்டவ சைன்யத்துக்கு மத்தியிலே சொல்லப்பட்டது ராமாவதாரத்திலே வானத சைன்யத்துக்கு மத்தியிலே சொல்லப்பட்டது அவர் ரொம்ப நெருக்கடியான நிலைமை ஆப்பத்து அதாவது யுத்த சங்கட்டத்திலே ரணகலத்திலே உயிருக்கு ஆபத்து என்ற நிலைமையிலே சொல்லப்பட்ட அந்த ஸ்லோகமானது இருவருக்குமே உயிரையும் காத்து ஆயுளை நீட்டித்து ராஜ்யபோகத்தை கொடுத்தது அது மாதிரி தனாயாபதி பணத்துக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கிற போது இந்த சூரிய நாராயணன் என்ன பண்றான்னா சபதி சபதினா உடனே அர்த்தம் இம்மிடியட்லி மொமெண்டரலி உடனடியாக இன்ஸ்டன்ட்ற அதுவே நமக்கு வந்து ஒரு பெரிய பிராம்சரி மாதிரி பிராம்சரி நோட்ல எழுதி கொடுப்பான் இத்தனை தேதிக்குள்ள திருப்பி தரேன் அவன் கொடுக்கும் அது மாதிரி இங்க மையூர கவி சொல்ற நீங்க மற்ற ஸ்தோத்திரமாவது தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வந்தா உங்களுக்கு ஒரு மாசம் ரெண்டு மாசம் கழிச்சு கிடைக்குமா இருக்கும் இது எப்படின்னு சொன்னா பணம் கஷ்டம் இருக்கிற போது உடனடியாக அருள்கிறான் காரணம் என்ன நீங்க மற்ற ஸ்லோகங்கள் படிக்கிற போது ஏதோ ஒரு தெய்வத்தினுடைய பிம்பத்தை வச்சுதான் ஒரு விக்கிரகத்தையோ ஒரு படத்தையோ வச்சு வழிபடுகிறீர்கள் ஆனால் இங்கே சூரிய நாராயணன் வழிபடுகிற போது சாக்சாத் நாராயணனே வழிபடுகிறீர்கள் அது வந்து ஒரு விக்கிரகமோ பிம்பமோ அல்ல உண்மையிலேயே பகவானுடைய பிரத்யக்ஷமான ஒரு மேனிஃபெஸ்டேஷன் கண்ணுக்கு தெரிந்த ஒரு அவதாரம் நித்திய அவதாரம் அது அப்போ அந்த நாராயணன் என்ன பண்றான் ஆதித்ய நாராயணன் உடனடியாக மாறி கொட்டுகிறான் இப்போ நீங்க ஒரு கோவில் இருக்கிற பெருமாளை அந்த கோவிலில் பெருமாளை யாரு பிரதிஷ்டை பண்ணாங்க இப்போ எந்த அர்ச்சகர் நிர்வாகம் பண்ணி வர்றார் அங்க நியமனி எப்படி இருக்குதுங்கிறத பொறுத்து தான் அங்க சக்தி இருக்கும் இப்ப திருப்பதி பெருமானும் அந்த பெருமாள் ஒன்றாங்கமா திருப்பதி பெருமானும் மற்ற பெருமானும் ஒன்னாகுமா காரணம் என்ன ஆங்காங்கே அந்தந்த விக்கிரகத்திலே பெருமாளுடைய சக்தி வேறுபடுகிறது அதுக்கு பல காரணங்கள் உண்டு ஆனா சூரிய விஷயத்திலே எல்லோருக்கும் எப்பொழுதும் என்றென்றும் ஒரே மாதிரியாக நூறு அருள் செய்யக்கூடிய பாங்குலே அவன் இருக்கிறான் அதனால அது சப்பதிங்கிறார் உடனடியாக இம்மிடியட்லி கரால பூத்தாக கராலம்பம்னா கையை பிடிச்சு தூக்கி விடுறது ஒருத்தன் ஆத்துக்குள்ள விழுந்துட்டான் அவனை உதவி செய்யணும்னு சொன்னா நம்ம வந்து கைக்குட்டியை கொடுத்தா சரிப்படுமா செனல் கையில் கொடுத்தா சரிப்படுமா கையை கொடுத்து தூக்கி விடுறது கை தூக்கி விடுதல் லென்ட் மி ஹெல்பிங் ஹேண்ட் அப்படிங்கிறாங்கல்ல மெட்ராஸ்ல அநாத பிள்ளைகளுக்குன்னு ஒரு ஆசிரமம் வச்சிருக்கிறாங்க அதுக்கு பேரு உதவும் கரங்கள் கை தான் மனுஷனுக்கு உதவும் அந்த மாதிரி கர ஆலம்ப பூத்தாக கையை பற்றி பிடித்து தூக்கிவிடுவது அது வந்து ரொம்பவும் பெரிய விஷயம் பண மற்ற கஷ்டமானாலும் துன்பம் ரொம்ப அக்யூட்டா இருக்கிற போது உடனடி ரிலீஃப் தான் முக்கியம் பொருள் எல்லாருக்கு இன்றி உலக இந்த உலகத்துல பணம் ஒன்று தவிர பாக்கி எதது இருந்தா கூட நீங்கள் சீரழிஞ்ச மனுஷன் ஒரு தடவை நான் ஜிம்னாசியத்தில் என் கூட உடற்பயிற்சி செய்த ஒருவரை பார்த்து ஐயா உங்களுக்கு நல்ல உடற்கட்டு இருக்கு நீங்க வந்து மிஸ்டர் மதுரை காம்படிஷனுக்கு கூட போகலாம் போல் இருக்க பெரிய அதிர்ஷ்டசாலி அப்படின்னேன் அதுக்கு அவர் சொன்னார் நானும் உங்களை மாதிரிதாங்க அரியாதனமா சின்ன பிள்ளையில வாழ்க்கையின் ஒரே லட்சியமா பாடி டெவலப்பிங்ல இருந்தேன் ஆனால் உடம்பை வளர்த்த பிறகு தெரியுது இந்த உலக வாழ்க்கையில சந்தோஷத்துக்கு அடிப்படையான டிசைடிங் ஃபேக்டர் பாடி இல்லை துட்டு துட்டு இருந்துட்டா போதும் நீங்க காசே இல்லாம வெறும் எலும்பு கூட இருந்தால் கூட ஈஸி சேரில் உக்காந்துட்டு கால் மேல கால் போட்டுக்கிட்டு இந்த மாதிரி பாடி பில்டர்ஸ் நூறு பேரை வச்சு வேலை வாங்கலாம் காசு இல்லையா உடம்பு வச்சு என்னத்துக்காகுது சொல்லுங்க சாதாரண உடம்பு இருந்தாலாவது நாலு இட்லியோட போதும் இப்போ உடம்பு எட்டு இட்லி பதினாறு இட்லி காசு இன்னும் அதிகமாக தேவைப்படுது உடம்பு வளர்த்து என்ன சார் பிரயோஜனம் காசு சார் உலகத்தில் இன்னும் பாருங்கள் சில இடங்களில் சில பணக்காரர்கள் கல்லூரிகள் நடத்துவார்கள் பள்ளிக்கூடங்கள் நடத்துவார்கள் அவங்க படிப்பு எப்படி இருக்குன்னா ரொம்ப சாதாரண படிப்பாக இருக்கும் ஆனால் நடத்துகிற கல்லூரிகளிலே வேலை பார்க்குறவர்கள் ரெண்டு பிஹெச்டி முடிச்சிருப்பாங்க ஃபாரின் யூனிவர்சிட்டிஸில் படிச்சிருப்பாங்க எத்தனையோ பேப்பர் சப்மிட் பண்ணியிருப்பாங்க ரொம்ப ஹைலி குவாலிஃபைடாக இருப்பாங்க ஆனா இந்த கரஸ்பாண்ட் பேர் வச்சுட்டு உட்காந்து அவர் சும்மா சாதாரணமா இன்டர்மீடியட் படிச்சிருப்பார் பிஏ முடிச்சிருப்பார் எம்ஏ முடிச்சிருப்பார் அவர் படிச்ச படிப்பு கூட இப்ப மறந்து போயிருக்கும் பணம் அவர்கிட்ட இருக்குது அதனால இவங்க எல்லாம் எவ்வளவு படிப்பு படிச்சாலும் கை கட்டி நிக்கணும் அதனால உலகத்துல பணம்தான் முதலாளி அப்போ பணம் வேணுங்கிற போது நமக்கு எங்கடா போறதுன்னா நீங்க வந்து ஏடிஎம் அக்கௌண்ட் மாதிரி உடனடியாக ட்ரா பண்றதுக்கு சூரிய நாராயணன் இருக்கிறார் அவன் கிட்ட கேளுங்கோ கேளுங்கோன்னு சொன்னா அவங்க அவங்க தேவைக்கு நெருக்கடிக்கு உதவி செய்வான் உங்களுக்கு அவசரமாக அஞ்சு ரூபா பற்றாக்குறையான பத்து ரூபா கூட கொடுப்பான் நீங்கள் டக்கு நாளை காலங்காலத்தில் சூரியன் எப்படா உதிக்கிதுன்னு பார்த்துருந்து ஹலோ மிஸ்டர் லார்ட்ஸன் எனக்கு அஞ்சு கோடி ரூபா அர்ஜென்ட்டாக வேணும் அப்படின்னு சொன்னா அங்கிருந்து நேரான கூட்டுவான் அவர் அவருடைய தகுதிக்கு ஏற்ப அந்த பண ஓரளவுக்கு நிறைவே செய்வான் இந்த சர்க்கஸ் கம்பெனிக்காரர் ஒருத்தரை சந்திச்சேன் அவர் சொல்றாரு ஒரு நாளைக்கு ஒரு சர்க்கஸ் கம்பெனி நடத்துறதுக்கு ஒரு நாளைக்கு எழுபதாயிரம் ரூபாய் வேணும் ஷோ நடக்குதோ இல்லையோ எழுபதாயிரம் வேணும் மிருகங்களுக்கு மட்டும் தீனி ஒரு யானைக்கு எவ்வளவு தீனி ஒரு சிங்கத்துக்கு எவ்வளவு தீனி பத்து சிங்கம் பன்னெண்டு புலி வச்சிருக்கான் அவன் எவ்வளோ சாப்பாடு போட்டு அப்படி ஆகுதுங்க அதனால என்னென்னா மழை நாளில் ஷோ ஒழுங்காக நடக்காது மழை ஊத்திக்கிட்டு தான் யாரும் சர்க்கஸ் போய் பார்ப்பாங்க சர்க்கஸுங்கிறது சினிமா தியேட்டர் மாதிரி இல்லை சாமியானா போட்டு டென்ட் அடிச்சு நடத்துவான் ஜோனு மழை பெய்ஞ்சதுன்னா டென்ட்டுக்குள்ள மழை வந்தனும் யாரும் வரமாட்டாங்க அப்போ மழைநாடுகள்ல எங்களுக்கு ஷோ நடக்காது வெயில் நாடுகள்ல நாங்க சம்பாதிக்கிற பணத்தை மிச்சம் பிடிச்சு மழைநாடுகள்ல நாங்க இது பண்ணணும் ஒரு சர்க்கஸ் கம்பெனி நடத்தி பாருங்க இந்த சர்க்கஸ்லயே சிறந்த சர்க்கஸ் என்னன்னா அந்த சர்க்கஸ் முதலாளி இருக்கிறா பாருங்க அவனை செய்யற சர்க்கஸ் தான் பெரிய சர்க்கஸ் அந்த கம்பெனி நடக்கிறான் பார்த்தீங்களா அதுதான் பெரிய சர்க்கஸ் மற்றபடி கம்பி மேல நடக்கிறது நாக்கில் மனுஷளை நிப்பாட்டி வைக்கிறது இதெல்லாம் பயிற்சியில் வந்துடும் அத்தனை பேரையும் கட்டி மேய்ச்சு இவ்வளவு மிருகங்களுக்கும் சோறு போட்டு ஷோ நடந்தாலும் நடக்காட்டியும் அந்த ப்ரஸ்டிஜர் மெயின்டைன் பண்ணி போகிறான் பாருங்க அவன் தான் நம்பர் ஒன் சர்க்கஸ் மேன் அவனை தான் நம்ம பாராட்டணும் அவனை தான் சந்திச்சு கை கொழுக்கணும் அப்படி சொல்லுவாங்க இந்த மாதிரி கஷ்டங்களுக்குன்னு நீங்கள் சர்க்கஸ் முதலாளிகளை நாஸ்திகர்களை பார்க்கவே முடியாது அதை சொன்னாரு ஒவ்வொரு ஊர்லையும் நாங்கள் முத முதன் டென்ட் போடுற போது கும்பிடாத சாமி இல்லைங்க அந்த ஊர்ல யாரு தாயத்தை முதலிரிச்சி கொடுப்பாங்க யாரு எந்திர நீதி கொடுப்பாங்க எந்திர சாமி வரப்பிரசாதின்னு பார்த்து அங்க போய் விழுந்து அழுது தேங்காய் உடைச்சு ஷோ நடக்கணுமே அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் சதா நாங்க சாமி கும்பிட்டுட்டே இருப்போம் அப்படின்னு அப்போ தன ஆகர்ஷணம் தன ஆகர்ஷனம் என்ற ஒரு மாபெரும் சக்தி ஆதவன் தருகிறான் அதான் தனாயா ஆபதி சபதி கராலம்பூத்தாகா இது நமக்கு எல்லாம் ரொம்ப ஆடுதலான ஒரு விஷயம் அடுத்தாப்புல பிரபாத்தே பிரபாதனம்னா கீழே விழுதல் அர்த்தம் இந்த இடத்துல கோபிநாத் சூரி எப்படி அர்த்தம் பண்ணிருக்கிறார் அப்படின்னு சொன்னா பிரபாதனம் என்பது நரகத்தில் வீழ்தல் அப்படின்ற அதாவது ஆத்மாவானது உடலை விட்டு பிரிஞ்சு போற போது அது நரகத்துக்கு போக போதா சொர்க்கத்துக்கு போக போதா மோட்சத்துக்கு போக போதான்னு டிசைட் பண்றாங்க அவன் ஆயுசு போலாம் எப்படி வாழ்ந்தாங்கிறத பொறுத்து அந்த நேரத்தில் சில மாற்றங்கள் சில நல்லதுகள் நடக்கும் கடைசி காலத்துல மரண வேதனையின் போது நாம நல்லது செய்ய முடியுமா அந்த நேரத்தில் நம்ம மூட எப்படி இருக்கோ சொல்ல முடியாது ஆனா ரெகுலராக சூரிய நாராயணன் வழிபட்டு அந்த நேரத்துல நரகத்துல போக வேண்டிய ஒரு பாவத்தை செஞ்சிருந்தா கூட ஏதாவது செஞ்சு காப்பாற்று இந்த கர்ணன பெரிய கொடையாளின்னு சொல்றாங்க அதுக்கு எத்தனையோ பல காரணங்கள்லாம் சொல்றாங்க அதுல தலையாய காரணம் என்ன தெரியுமா நீங்க வந்து ஒரு வீட்டுல தற்செயலா காலில் ஆணி குத்தி அந்த ஆணி எடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க ரத்தம் ஒரு பக்கம் ஒழுகிக்கிட்டு இருக்கு வேதனை தாங்க முடியல அந்த நேரத்தில் உங்க பக்கத்து போயிட்டு இருக்காரர் வந்து சார் ஒரு ஐநூறு ரூபாய் கைமாத்த கொடுத்தீங்கன்னா நான் நாளைக்கு கொடுத்துருவேன்னு சொன்னா குடுப்பீங்களா எவ்வளவு கோபம் வரும் நான் என்ன பாடுபட்டு இருக்கிறேன் கடன் கேட்குற நேரத்தை பாரு அப்படின்னு நினைப்பீங்க ஆனா கர்ணன் உடம்பெல்லாம் அம்பு குத்தி உயிர் பிரியற நேரத்துல அவதிப்பட்டுக்கிட்டு இருக்கிறான் ஒரு அம்பு ரெண்டு அம்பு இல்ல அர்ஜுனோட அம்பு ஒவ்வொன்றும் அனுபவிச்சு நேரத்துல கிருஷ்ணன் ஒரு பிராமண வேஷம் போட்டு கருணா உங்ககிட்ட யாசகம் வாங்கலான்னு வந்தா நீ இந்த மாதிரி அடிபட்டு கிடக்குறியே இந்த நேரத்துல நான் உங்ககிட்ட என்னத்தை கேட்கறது நான் போயிட்டு வரேன்பா அப்படின்றான் வந்தது கிருஷ்ணனும் தெரியாது யாரோ ஒரு பிராமணர் யாசகத்துக்கு வந்திருக்கிறார்னு மட்டும்தான் அவனுக்கு தெரியும் அந்த நேரத்துல உயிர் அமிங்கிட்டு இருக்குது கண்மொழியெல்லாம் சொருகிருச்சு மூச்சு நிக்க போகுது அந்த நேரத்துலே என்ன வேணும் சொல்லுங்க சொல்லுங்க அப்படி என்ற அவ்வளவு வேதனையும் மறந்துட்டு அவனுடைய உள்ளத்துல அந்த கொடைங்கிற குணம் மேலோங்கி நிற்குது நான் சாக போனா என்ன துன்பம் அனுபவிச்சா என்ன என்னுடைய குணம் மாறாது கடைசி வரை நான் வந்து இல்லை என்று வந்தவர்களுக்கு இல்லை என்று எல்லாவது கொடுத்தேன் என்ற பெயரோட நடக்கும் என்ன வேணும் சொல்லுங்க அவன் கேட்டவன் சாமான்யமா கேட்டான் உன் கழுத்துல இருக்கிற நெக்லஸ் கொடுன்னு கேட்டானா இல்ல கையில கூட்டிருக்க கடகத்தை கொடுன்னு கேட்டானா இல்ல கவசத்துல தங்கம் இருக்காத கொஞ்சம் கழட்டி கொடுன்னு கேட்டானா நீ இதுநாள் வரைக்கும் கொடுத்து கொடுத்து சம்பாதிச்ச புண்ணியத்தை போறான் எனக்கு கொடுத்துரும் அப்படின்னா இந்த விஷயத்தையும் நாம செஞ்சிருவோமா இப்ப ஒருத்தர் வந்து கேட்கிறார் கடந்த எட்டு ஆண்டுகளாக பாண்டிச்சேரியில் நீங்க உபன்யாசம் கேட்ட புண்ணியத்தை போறான் எனக்கு கொஞ்சம் தத்தம் பண்ணி கொடுங்கன்னு சொன்னா இங்க உட்கார்ந்து இருக்கிற கொடுப்பீங்க சொல்லுங்க இல்ல என்கிட்ட தான் ஒருத்தர் வந்து சார் இவ்வளவு காலமா நீங்க உபநியாசம் பண்ணி எத்தனை பேர் நன்மை செய்ததாக கேள்வி போறான் அந்த புண்ணியத்துப்போம் தாரவத்து கொடுத்தீங்கன்னா என் பொண்ணுக்கு ஆபரேஷன் இல்லாமல் உடம்பு குணமா போகணும்னு ஒருத்தர் சொன்னார் கூட இங்க என்ன நான் தான் கொடுத்துருவான சொல்லுங்க அந்த நேரத்தில் அவன் என்ன சொல்றான் பெரிய விஷயமா கேட்டேங்கிறத பத்தி எனக்கு வருத்தம் இல்லை எதை என்னால் கொடுக்கக்கூடிய விஷயத்த கேட்டியே அந்த மட்டுக்கு உனக்கு நன்றி என்று சொல்லி கொடுத்தான் அப்பேற்பட்ட கொடையாளி அப்போ இந்த உயிர் சொர்க்கம் போக போகுதா நரகம் போக போகுதா மோட்சம் போக போகுதான்னு தீர்மானிக்கப்படும் நேரத்திலே அந்த ஆத்மா ஒரு மாபெரும் புண்ணியத்தை செய்கிறது நாமெல்லாம் அப்படி இருப்போமா சாக போற நம்ம நிலைமை எப்படி இருக்கும்னு சொல்ல முடியாது அந்த நேரத்துல இன்முகமா இருப்போமா வன்முகமா இருப்போமா நன்முகமா இருப்போமா சொல்ல முடியாது அதனால நம்ம சாக போற கர்ணன மாதிரி ஒரு மாபெரும் தானம் கொடுத்துட்டு போகலான்னு சொல்றதுக்கு வழி இல்லை அதனால இவர் சொல்ல சூரிய நாராயணன் நீங்கள் வழிபடுகிற போது அவன் அந்த பெருமாள் என்ன பண்றான் கடைசி நேரத்திலே அந்த உயிர் பிரிய போகிற நேரத்திலே நரகத்துக்கு இட்டு செல்ல வேண்டிய பாவங்களை இவன் செய்திருந்தாலும் எவனுடைய கிங்கரர்களை தட்டி கேட்டு வேண்டாம் அவன் என்னை வழிபட்டிருக்கிறான் என்று சொல்லி அத காரணமா சொல்லி அந்த ரூட்டையே மாத்திருவான் பிரபாத்தே அடுத்தாப்ல தத்வாலோகைக்க தீபாகாங்க தத்துவம் பிளஸ் என்று ரெண்டு ஆலோக்கம்னா பார்த்தல் அர்த்தம் தத்துவம் தத்துவம் பரமாத்மா திடீர் மேக்ஸிமம் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கறாங்க பரிச்சை வைக்கிறதுக்கு முன்னால உங்களுக்கு ஆறு மாசம் டைம் கொடுக்கறான் ஒவ்வொரு செமஸ்டர்லயும் இதுதான் நீ படிச்சுட்டு வந்து எழுதுனு அந்த ஆறு மாசத்தை நம்ம ஊர் சுத்திட்டு போய் பரிச்சை எழுதுகிற போது எனக்கு ஒன்றும் தெரியலன்னா அது யாருடைய குற்றம் நம்ம குற்றம் அது மாதிரி அறுபது வருஷமோ எழுபது வருஷமோ நமக்கு ஆயுச முதல்ல கொடுத்துட்டு ஊரெங்கும் கோவில் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை நம்ம வச்சு நல்ல விஷயங்களை காதார சொல்லக்கூடிய மனிதர்கள் இருக்கக்கூடிய சமுதாயத்திலே பிறக்க வச்சு அந்த ஆப்பர்ச்சுனிட்டியெல்லாம் கொடுத்த பிறகுதான் கடைசியில் சாகும் போது இவ்வளவு கொடுத்தும் பிரயோஜனம் இல்லை வாடா நரகத்துன்னு வாழ்கிற காலத்திலே நீங்க இந்த சூரிய நாராயண நமஸ்காரம் பண்ற போது என்ன நடக்குது அப்படின்னா சாகுற போது நரகத்துக்கு போவதற்கு காரணமான பாவங்களை நீங்கள் இப்பொழுது செய்ய எத்தனைக்கிற போது அதற்குரிய வாய்ப்புகளை இல்லை என்று ஆக்குகிறான் அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இல்லாதபடி தீய சகவாசங்கள் உங்களுக்கு நேராதபடி ஆக்குகிறான் சில பேர் சொல்லுவாங்க நாங்க வந்து பொண்ணும் மாப்பிம் சொல்லி தாம்பூலத்தட்டு மாத்த போற நேரத்துலங்க செவ்வாய்க்கிழமை மத்தியானம் மூணு மணிக்கு தாம்பூலத்தட்டு மாத்துறதாக பேச்சு செவ்வாய்க்கிழமை காலையில் பத்து மணிக்கு எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வருது மாப்பிள்ளைக்கு ஏற்கனவே கல்யாணம் ரெண்டு பொண்ணு இருக்குது அப்படின்ட்டு யார் செய்த புண்ணியம் அவங்க டக்குன்னு நாங்க நிச்சயதாம்பலத்துக்கு நிறுத்திட்டோம் இதுவே இன்னொரு ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் லேட்டா வந்திருந்தா என்ன ஆயிருக்கும் சொல்லுங்க அது மாதிரி ரொம்ப ஒரு ஆபத்தான ஒரு லெவன்த் அவர் எஸ்கேப் நமக்கு பகவான் கொடுப்பான் அந்த தெய்வத்தினுடைய அருளானது அப்படியெல்லாம் உதவி செய்யுதுன்றான் கராலம்பூத்தாக பிரபாத்தே தத்துவ ஆலோகம் தத்துவ ஆலோகம் என்றால் பரமாத்மாவை பற்றிய ஒரு மெய்யான அறிவு பரமாத்மா என்றால் யார் என்கிற மெய்யான அறிவு இப்ப ஆழ்வார்கள் எல்லாம் பரமாத்மாவை முழுக்க உணர்ந்தவர்கள் அதனால வந்து அவர்களுக்கு உடனடியாக இந்த உலகில் பற்ற நீங்கி பகவத் கடாட்சம் நெருங்கி விட்டது நமக்கு அவ்வளவு ஞானம் இல்லாட்டியா ஆழ்வார்களுடைய அருள் இருந்தாலும் போதும் ஆழ்வார்களுடைய கடாட்சம் இருந்தாலும் போதும் அது நமக்கு சுலபமா கை கொடுக்கும் நமக்கு அது இருக்கணுங்கிறதுக்காக தான் கேலண்டர்ல வந்து பெரியாழ்வார் திருநட்சத்திரம் அல்லது ஆண்டாள் திருநட்சத்திரம் இன்னைக்கு திருவாடிப்பூரம் அது சில பேர் படிக்க தெரியாம திருவா டிப்பூரம் அப்படின்னு படிச்சிருக்கு என்னது என்ன லாங்குவேஜ் கேட்கிறாங்க அப்போ திருவாடிபுரம்னா இன்னைக்கு ஆண்டாள் பிறந்த நாள் அப்படின்னு அவங்களுக்கு சொல்றதுக்கும் ஆள் இல்லை அவங்களுக்கு தெரிகிறதுக்கும் வழி இல்லை எதுக்காக அதை போறாங்க வருஷத்துல இன்னைக்கு ஒரு நாளாவது ஆண்டாளை நினைக்கல அதுக்கு தான் திருவாடிபுரம் ஒரு சுவாதி நட்சத்திரம் பெரியாழ்வார நினைச்சுக்கோங்க ஒரு மக நட்சத்திரம் திருமணசி ஆழ்வார நினைச்சுக்கோங்க அப்போ ஆழ்வார் திரு நட்சத்திரம் பாக்குற போது அந்தந்த ஆழ்வாரை நினைக்கவும் பாசங்களை சேவிக்கிறதுக்கும் ஒரு வாய்ப்பு நமக்கு இருக்கு அப்படி இவரு இவர்களுடைய அருளாலே நாம் பகவானை அடைகிறோம் ஆழ்வார்கள் சதா சர்வகாலமும் பகவத் சிந்தனையிலே கலக்கமுற்று தொண்டரடி பொடியாழ்வார பத்தி சொல்லும் எப்பவுமே பகவான நினைச்சு அவருக்கு கலக்கமுற்றே இருந்தாராம் ஏன்னா பகவான நேரடியா தரிசிக்கிற போது தரிசித்த மகிழ்ச்சியினால கலக்கமா அதை தரிசிக்க முடியாத போது வருத்தத்தினால கலக்கமா அதுக்கு உதாரணம் சொல்றாங்க காவிரியானது எப்பொழுதும் கலங்கியே இருக்கும் நீங்க ஸ்ரீரங்கம் பக்கம் போய் பாருங்க எப்படிதான் ஸ்ரீரங்கத்துக்கு அது இங்கே மேற்கே இருந்து வரும்போது பெருமாளை பார்க்க போறவேங்கிற மகிழ்ச்சியில கலங்கி வருதான் உற்சாகமா கிழக்க ஸ்ரீரங்கத்தை விட்டு பிரியும் போது பெருமாளை பிரிகிறமேங்கிற வருத்தத்துல கலங்கி போகுதான் எப்படி பார்த்தாலும் காவிரி கலக்கத்துலதான் இருக்கு அது மாதிரி ஆழ்வார்கள் பகவானோடு கூடுகிற போதும் பகவானை விட்டு பிரிகிற போதும் ஏதோ ஒரு கலக்கத்தில் தான் இருக்கிறார்கள் அது என்ன கலக்கம் பக்தி கலக்கம் ஞான கலக்கம் என்று சொன்னாங்க அது மாதிரி அப்படிப்பட்ட மகான்களுடைய சகவாசம் நமக்கு இருந்தா போதும் ஒரு விக்கிரக ரூபத்துல ஒரு வழிபாட்டு ரூபத்துல ஒரு கோவில் ரூபத்துல யாவது ஒரு தொடர்பு இருக்குமான நமக்கு இந்த பகவானுடைய தொடர்பு ஈசியா கிடைக்கும் அதுதான் இந்த சூரிய நாராயண வழிபாடானது இப்படிப்பட்ட மகான்களுடைய சேர்க்கையை நமக்கு கூட்டி வைக்கிறது சர்வ லோகைக்க தீபாக அந்த தத்துவாலோகைக்க தீபம் தத்துவத்தை காண்பிக்க கூடிய தீபமாக அது ஒரு சர் முதல் சர்வீஸ் தனாயாபதி சபதி கராலம்பூத்தாகா முதல் நன்மை அதை செய்யறது ரெண்டாவது நன்மை என்ன செய்யறது பிரபாத்தே நரகலோகத்திலே விழக்கூடிய வாய்ப்பை தடுக்கிறது மூன்றாவது தத்வாலோகைக்கு தீபம் பரமாத்மாவை பற்றிய தத்துவத்தை நமக்கு உணர்த்துகிறதே நால என்ன செய்ஷபதிபுரம் திரித பதிபுறம்னா த்ரீனா மூணு தசம்னா பத்து திரிதசம்னா முப்பது அதாவது முப்பத்து முக்கோடி தேவர்களுக்கு அதிபதியாகிய இந்திரனுடைய புறம் அமராவதி நகர் அதை அப்படி வார்த்தை வார்த்தையாக சேர்க்கிறாங்க த்ரீ தச பதி புறம் நாலு வார்த்தை நாலு வார்த்தை சேரும்போது இந்திரனுடைய அமராவதி நகர்னு அர்த்தமாகுது அதாவது சொர்க்கத்துக்கு இட்டு செல்லுதான் சூரிய நாராயணனை ஞானம் இல்லாமல் போக மாட்டாங்க அவங்க ஞானத்தோடு வழிபடுறவங்களுக்கு மோசம் கிடைக்கும் ஞானம் இல்லாமல் ஏதோ சாமின்னு கும்பிட்றாங்கல்ல அவங்களுக்கு சொர்க்கம் கொடுத்துருவோம் அங்க போய் ஜாலியாக இருந்துட்டு அப்புறம் வந்த பிறகு மேலே போறது அப்படி திரித பதிப்புறம் முப்பத்தி முக்கோடி தேவர்களுக்கு அதிபதியுடைய கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த ரோல்ஸ் ராய் கார்ன்னு அர்த்தம் என்ன அப்படின்னா ரோல்ஸ்னு ஒருத்தர் ராய்ஸ்ன்னு ஒருத்தர் ரெண்டு பேரு இந்த ரெண்டு பேரும் மோட்டார் என்ஜினியரிங் படிச்சவங்க இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து உற்பத்தி பண்ண கார் ரோல்ஸ் ராய்ஸ் கார் கார தான் போ அது மாதிரி இருக்கு இல்லையா அது மாதிரி இங்கே திரிதச பதி புறம் என்றால் முப்பத்து ஒரு புத்தகத்தில் பழைய கால இலக்கியங்கள படிக்கிறோம் ஒரு குரங்குக்கு ஆபத்துக்கு உதவினதுனால ஒருத்தன் சொர்க்கத்துக்கு போயிட்டான் அப்படின்னு படிக்கிறோம் டெய்லி ராத்திரி பிச்சைக்காரனுக்கு சோறு போட்டதுனால ஒருத்தன் சொர்க்கத்துக்கு போயிட்டான் அப்படின்னு படிக்கிறோம் அம்மா அப்பாவுக்கு கடைசி காலத்துல சேவை செஞ்சான் அதனால சொர்க்கத்துக்கு போயிட்டான் அப்படின்னு படிக்கிறோம் அதனால சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு இன்னும் புண்ணியந்தான்னு நம்ம சொல்ல முடியாது ஆனா ஒரு புண்ணியத்தை நிச்சயமா சொல்லலாம் என்னன்னா இந்த சூரிய நாராயணனை அன்றாடம் இறந்த பிறகு மினிமம் சொர்க்கத்துக்கு போவார்கள் குறைஞ்சபட்சம் சொர்க்கத்துக்கு போவார்கள் அதிகபட்சம் மோட்சத்துக்கு போவார்கள் என்ன சொல்லுங்க அந்த வீத்தியா என்ன பாதை வீதியின்னு சொல்றோம்ல அந்த வீத்திய ஏவ பிரஸ்திதும் அந்த பாதையிலே அவனை வச்சுருமா இது அடுத்த நன்மை அடுத்தது நிர்வாணோத்தியோகி யோகி பிரகம நிஜதனுத்வாரி நிர்வாண உத்தியோக யோகி நிர்வாணம்னு சொன்ன மோக்ஷம்னு அர்த்தம் அதாவது இப்ப நாம் சாதாரணமாக துணிமணியெல்லாம் கழட்டிட்டு பாத்ரூம்ல நின்றுனா நிர்வாணம் அது மாதிரி இந்த ஆத்மாவானது உடல் கூடு கவசங்கள் எல்லாவற்றையும் நீக்கி சுயமாக சுயம்பிரகாசத்தில் இருக்குமானால் அது நிர்வாணம் அதாவது மோக்ஷ நிர்வாணம் பௌத்த மதத்திலே சமண மதத்திலெல்லாம் அவர் நிர்வாணம் அடைந்தார் அப்படின்னு சொல்லுவாங்க நான் எலிமெண்ட்ரி ஸ்கூல்ல படிக்கிற போது அவர் நிர்வாகம் அடைந்தார் படிச்சுட்டு ரொம்ப கவலைப்பட்டேன் இது என்ன இந்த மகாவீர நிர்வாணம் அடைஞ்சாரம்ல ஏன் அவர் கடிக்கிற வேட்டியெல்லாம் போச்சா என்ன செய்தி வாஜார்க்கிட்ட அவருக்கும் தெரியல நான் படிச்சு வாஜாருக்கு அதுவும் தெரியல ரொம்ப நாள் கழிச்சுதான் நிர்வாணம் அடைந்தாருன்னா அவங்க பௌத்த மதத்திலையும் சமண மதத்திலையும் முக்தி அடைந்தாருன்னு சொல்றத அப்படி சொல்லுவாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டேன் இங்க நிர்வானம்ங்கிறதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா ஆத்மாவை மூடி இருக்கக்கூடிய கவசங்கள் எல்லாம் நீக்கப்பட்டது ஆத்மாவை சூக்ம சரீரம் முடியிருக்கு அதுக்கு மேலே சப்தமாய கோஷங்கள் இருக்கு இந்த சரீரமெல்லாம் கர்மா பாவம் புண்ணியம் எல்லாம் பிடிச்சிருக்கு இவ்வளவும் நீங்கணும் ஒரு பட்ட தீட்டின வைரத்தை ரொம்ப நாள் களிமண்ணில் போட்டுவிட்டீங்கன்னா அது அப்படியே அழுக்கு பிடிச்சு போயிருக்கு அது அவ்வளோ சுத்தமாக தேய்ச்சி கழுவுனீங்கன்னா அது பிரகாசிக்குது அதுபோல இந்த ஆத்மாவானது சகல மலங்களிலிருந்தும் நீங்கி விடுதலை பெறுவதைத்தான் அவர்கள் நிர்வாணம் அந்த மாதிரி ஒரு மோட்ச பாதையிலே போகிறவர்களுக்கு அப்படி சொல்கிறாங்க இங்கே நம்ம தமிழ்நாட்டிலலாம் வெஜிடேரியன் டயட் மரக்கறி உணவுக்கு சைவ சாப்பாடுன்னு பேர் சொல்லணும் இல்லையா போனீங்கன்னா வெஜிடேரியன் டயட்டுக்கு வைஷ்ணவ போஜனம்னு சொல்கிறாங்க ஏண்டானா அங்கெல்லாம் தீட்சம் வாங்கிக்கிட்டா சமாசனம் வாங்கிக்கிட்டா அதுக்கப்புறம் அசைவம் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறது ரொம்ப கெடுபடி இங்கே சவுத்தில்தான் பல பேர் வந்து சமாசனம் வாங்கிக்கிட்டு கூட சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க அதனால இனிமே நிச்சயமா நான் புலால் மறு பேர் எங்க உறுதிநிலை வந்தவர்கள் சமாசனம் வாங்கி கொடுக்குறார்கள் அங்கே அங்கே போய் இந்தியில வந்து எனக்கு வெஜிடேரியன் ஹோட்டலில் வேணும்னு நீங்க கேட்கணும்னு சொன்னீங்கன்னா வைஷ்ணவ போஜனாலய ககே கோலியே அப்படின்னு கேட்கணும் சாக்காஹரிங்கிறது சுத்த சம்ஸ்கிருதம் அது வந்து ரயில்வே ஸ்டேஷன்லாம் அழித்து போட்டுருக்கான் சைவ உணவு சித்துண்டி சாலை சாக்கம்னா காய்கறி அர்த்தம் சாக்காம்பரி தேவிங்கிற மாதிரி ஆனா இங்க நம்ம இங்க மரக்கறி உணவுன்னு சொல்றோம் அதான் சாக்காகாரம் இது சைவ சாப்பாடுன்னு ஒண்ணு சொல்றோம்ல எனக்கு சைவமா அசைவமான்னு கேக்குறோம் அது மாதிரி முக்கியமா அந்த காலத்துல மோக்தி மோட்ச இறங்கியவர்கள் அவங்க சைவ மதமா இருந்தாலும் சரி வைணவ மதமா இருந்தாலும் சரி அடிப்படை கோட்பாடாக புலால் மரத்தலை கை கொண்டார்கள் ஜீவஹிம்சை வேண்டாம் அது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அது மாதிரி இந்த சூரிய நாராயணனை சில சமயத்தில் இந்த மாதிரி ஒரு நல்ல அறிவுரைகள் கோட்பாடுகள் கட்டி அவர்கள் மனம் மாறிவிடுகிறார் ஒரு அப்துல் கலாம் எடுத்துக்கோங்க ஜட்ஜு இஸ்மாயில் எடுத்துக்கோங்க இவங்கெல்லாம் வந்து இஸ்லாமத்தில் பிறந்தவங்க ஆனால் அவர்கள் இந்த நூல்களை கற்று அவர்கள் நல்ல பண்பாடு அடைந்து விட்டார்கள் உணவு பண்பாடு தான் இதை பற்றி விட அதிகமாக பேசுகிறாங்க ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு அப்துல் கலாம் வந்திருந்தாராம் அப்போது பெரிங்டன் லைப்ரரிய பார்க்க வந்திருக்கிறாரு அப்போ நான் ஆண்டாள் கோவிலுக்கு போகணும்னு சொன்னா அங்க ஆண்டாள் சன்னதிக்கு கூட்டிட்டு போனா இவர் சத்தம் போட்டு நாச்சியார திருமொழி சேவிக்கிறாங்க இவர் சேவிக்கிறதை பார்த்துட்டு கூட அர்ச்சனாம் சேர்ந்து சேவிகிறாரா அவரோட சேர்ந்து பத்து பாசம் சேவிச்சிட்டு இவருக்கு பரிவட்டம் கட்டினாங்க மரியாதை பண்ணாங்க வந்தாரு அப்படின்னு சொல்றாங்க ஆச்சரியமா இருக்குது இப்ப நம்ம கொண்டு போய் அங்க நிறுத்தினா நமக்கு நாச்சியார்த்து மொழி எத்தனை மனப்பாடமா தெரியும் நம்ம ரீடர் ரீடரின் நாலாயிரம் கையில புத்தகத்தை கொடுத்தா தான் நாங்கள் ரீட் பண்ணுவோம் அந்த மாதிரி ஆய்வு நம்ம நிலைமை அப்போ எந்த மதத்துறையில பிறந்தாலும் கடவுளுடைய அருள் இருக்குமானால் அவன் பண்பட்டு விடுகிறான் மோட்ச மார்க்கத்திலே அவன் கால் வைக்க வேண்டும் என்று கடவுள் அருள் செய்து விட்டால் அவன் எந்த குடும்பத்துல பிறந்தாலும் அவனுடைய குணம் வித்தியாசமா இருக்கும் ரொம்ப தீவிரமா அசைவ சாப்பிடக்கூடிய ஜாதியில மதத்தில பிறந்தவர்கள் கூட சில பேர் சைவ உணவையே தீவிரமாக உட்கொள்ளக்கூடிய கோட்பாடு ஒருவராக இருக்கிறார்கள் அது எப்படின்னா கடவுளுடைய அருள் அப்போ இந்த சூரிய நாராயண பெரும் பாவம் செய்யக்கூடிய சில பாவகரமான சிந்தனைகளை மாற்றுகிறது மோட்சங்கிறது அது பாட்டுக்கு ஆட்டோமேட்டிக்காக வருங்க அப்படின்னு சொல்லிட்டு சும்மா நம்ம இஷ்டப்படி வாழ்ந்துக்கிட்டு இருந்தா வர நான் வந்து சமாசிரம் வாங்கிட்டேன் தீட்சை வாங்கிட்டேன் நான் இஷ்டப்படி வாழ்க்கை நடத்துவேன் மோட்ச ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் அப்படின்னா அது ரொம்ப நாளாகும் நாமும் கொஞ்சமாவது ஒத்துழைக்கணும் இல்ல ஒரு நீச்சு தெரியாம தண்ணியில மூழ்கிக்கிட்டு போது ஹெலிகாப்டர்ல இருந்து ஒருத்தன் நூல இறங்கி அப்பா கையை கொடுறா அப்படின்னு சொன்ன இவன் எங்கிருந்து சொல்றான் நீ வந்து ஆபத்து நேரத்தில் காப்பாற்ற வேண்டிய ஸ்குவாடை சேர்ந்தவன் காப்பாற்ற வேண்டியது உன் கடமை நான் கையெல்லாம் நீட்ட மாட்டேன் உனக்கு சாமர்த்தியம் தான் என்ன காப்பாற்றுறான் என்ன செய்வான் விட்டுருவான் முடிக்க சரிபெய்யலை அப்படின்ட்டு நாம கொஞ்சமாவது கையை நீட்ட வேண்டாம நிர்வாக உத்தியோகம் மோட்சம் அடைவதற்கு கொஞ்சமாவது முயற்சி பண்ணுகிறவர்களுக்கு இன்னும் அதிகமாக அருள் செய்கிறான் இந்த ஸ்ரீரங்கம் ஜியர்கள் இருக்கிறாங்களே பாண்டவன் சுவாமின்னு சொல்றாங்கல்ல இவரெல்லாம் ஏதாவது வெளியே போறதா இருந்தா அவர்களுடைய பூர்வாச்சாரியார்களுடைய பாதுகைகளை தனித்தனி பனை ஒலைப் பெட்டிகளில் வைத்து கைங்கிறிய பிறர்கள் தலையிலே வைத்து அதை முன்னனு அனுப்பி இவங்க பின்ன போவாங்க ஆச்சாரியர்களுடைய அடிச்சு வீட்டிலே நாங்கள் போகிறோம் அப்படி போகிற போது ஒருத்தருக்கு தூக்கி தலைவலிக்கிறது கை கழுத்து வலிக்குது இல்ல வேற காரியமா போகணும்னா அவர் தலையில வைக்க கூடாது இன்னொருத்தரை கூப்பிட்டு அவர் தலையில வச்சுட்டு தான் இவர் போகலாம் அப்படி ஒரு ட்ரெடிஷன் இன்னைக்கு வரைக்கும் கடைபிடிக்கிறாங்க அவ்வளவு தூரம் வந்து அவங்களுக்கு அந்த ஆச்சாரிய பக்தி இருக்கு சரி நாங்க தான் வந்து ஒரு ஜீராக பிறந்துட்டோமே எங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா மோச்சம் இஷ்டப்படி அவங்க பாட்டுக்கு ப்ளூஃபில் பார்த்துட்டு உக்காந்துருக்கிறது இல்லை அவங்க வந்து ஆச்சாரமா நேமலிஷ்டையா ஒழுக்கமா எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்கிறோம் அப்படி இருந்தால்தான் அதுக்கு ஒரு முக்கிய காரணம் அவங்களுடைய செல்ஃப் ப்ரொடெக்ஷன் ஒண்ணு ரெண்டாவது உலக மரியாதை ஒரு ஜீராக இருக்கிறவர் வந்து தான் வாழ்ந்து காட்டினால்தான் மற்றவங்க அவர் மாதிரி வாழ்வாங்க சோ உலக மரியாதை கெட்டுவிடக்கூடாது இல்லையா அதனாலே இந்த மோட்சம் என்பதிலே நாட்டமுள்ளவர்கள் அதற்கான முயற்சிகளிலே இறங்க வேண்டும் நிர்வாண உத்தியோகி யோகி பிரகம நிஜ தனுத்வாரி அப்படிப்பட்டவர்கள் அந்த யோக மார்க்கத்திலே மனம் அடங்கியவர்கள் அவர்கள் முக்தி அடைகிற போது நிஜ தனுத்வாரி தனு உடம்பு சூரியனானவன் தன்னுடைய உடம்பிலே ஒரு வாயிலை ஏற்படுத்தி அவர்களை அங்கு அடைப்புகிறான் நீங்க வந்து பகவத்கீதையில படிச்சிருப்பீங்க மோட்சம் அடைகிறவன் வந்து உத்தராயண காலத்துல தான் அந்த ஆத்மா போகும் சூரிய மண்டலத்தின் வழியாக அவன் போகிறான் அப்படின்னு சொல்லியிருக்கு அந்த சூரியன்ல வந்து எங்க ஓட்டையை காணாம வாசல் காணாமேன்னு கேட்கக்கூடாது சூரிய மண்டலத்தின் துவாரம் என்பது சூக்மமானது அது வெளியே இருந்து பார்த்தா தெரியாது இப்போ இலங்கைக்கு தேசிய மிருகம் சிங்கம்னு வச்சிருக்கான் நாம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் இலங்கை பிறம் ஒரே சிங்கமா இருக்கும் பெரிய வேடிக்கை என்னன்னா ஒரு சிங்கம் கூட கிடையாது இலங்கை காடுகளில் ஒரு சிங்கம் கூட கிடையாது நான் அவங்க தேசிய மிருகம் சிங்கம் இந்திய காடுகளில் ஏகப்பட்ட சிங்கம் இருக்கா தேசிய மிருகம் சிங்கம் இல்லை அந்த மாதிரி வச்சிருக்கிறாங்க வெளி தோற்றத்துல டக்குனு சொல்ல முடியாது இந்த சூரியனுடைய தோற்றத்தை பார்த்தா அதுக்கு வாசல் இருக்கு இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனால் அங்கே ஒரு துவாரம் இருக்கிறது அந்த துவாரம் சூக்ஷமமான துவாரம் அது வந்து ஞானிகள் கண்களுக்கு மட்டும்தான் தெரியும் அடுத்த இந்த ஸ்தூல உடம்பு போறதுக்கு தான் வெளிப்படையான ஓட்ட வேணும் சூக்மமான ஆத்மா போறதுக்கு ஒரு ஆத்மா இந்த தூணுக்குள்ள போயிடும் இந்த தூணுக்குள்ள போய் பக்கம் வந்துடும் அதுக்கு இது தடையாகாது அது சூக்மும் இது ஸ்தூலம் அப்படி தன்னுடைய உடம்பிலே நிஜ தனு தன்னுடைய உடம்பிலே யாருடைய உடம்பிலே சூரியனுடைய உடம்பிலே என்ன பண்ற நிர்வாண உத்தியோகி யோகி பிரகம மோட்சத்திலேயே நாட்டமாயிருக்கிற அந்த யோகியனுடைய செல்கைக்கு தன்னுடைய உடம்பிலே ஒரு துவாரம் ஒரு உண்டு பண்ணி அவர்களை அனுப்புதான் இந்த சூரியனுடைய அருள் இல்லாமல் யாரும் மோட்சம் பெற முடியாது அதனாலதான் சூரியனுக்குள்ள போய் நாராயணன் உட்காந்துட்டான் சூரியன் நாராயணன் உட்காந்துட்டான் வேற டேட்டி அங்க வைக்கிறதுக்கு இடமில்லை அப்போ முக்திக்கும் நற்கதிக்கும் அவன் ஒரு துவாரம் வேத்தராயமான வேத்திரம்னா பெரம்புன்னு அர்த்தம் இப்போ சுப்பிரபாதம் இருக்குது வெங்கடேஸ்வரர் சுப்பிரபாதத்தில் விஸ்வக்சேனர் முப்பத்தி மூடி தேவர்களை பிரம்பினால் அடிக்கிறார்னு ஒரு சுலோகம் வருது ஏன்னா அவங்கள கியூல் நிலன்னு நிக்க மாட்டேங்கிறாங்கண்ணா இந்த பூமியை பார்த்து கத்துக்கிட்டாங்க அவங்க இந்த சினிமா தேட்டர்ல உங்க எப்படி டிக்கெட் வாங்குறாங்கிறத பாத்து அவங்கள வந்து நமக்கு எதிராக கியூ சிஸ்டம் அது பாட்டுக்கு நாம் முந்திய நாம் முந்தினு அடிச்சுட்டு இருக்காங்க விஷ்வக்சேனரை சொல்லி சொல்லி பாக்குற யப்பா நீங்க எல்லாம் வந்து இந்திராதி தேவர்கள் உங்களை பார்த்து மத்தவங்க திறந்த வேண்டி இருக்கு நீங்களே இப்படி அடிச்சுக்கிட்ட அப்படின்னு சொன்னா அவர் பேச்சுக்காங்க மரியாதையில பார்த்தார் நீங்களாம் வாயால சொன்ன திருந்த மாட்டீங்க பெரம்பால் அடிச்சுட்டா தான் லாயப்படுவீங்கன்னு சொல்லி அவர் பெரம்பு வச்சிருக்கிறார் அதால போட்டு பலார பலார சாத்திராராம் அந்த அடி விழுந்த உடனே எல்லாம் வரிசை நினைக்கிறாங்க இந்தரன் ஃபஸ்ட் உபேந்திரன் நெக்ஸ்ட் அப்படின்னு அவர் நினைக்கிறாங்க அப்படி அனங்கராஜஸ்வரி கையிருக்கிறார் வெங்கடேஸ்வரி சுப்பிரபாதத்துல அந்த வேத்தரம் தான் பெருந்தினர் வேத்திராயமான அப்படின்னா நீங்கள் நரகத்துக்கு போகாதபடி உங்களை நெறிப்படுத்தி மோட்சத்துக்கோ சொர்க்கத்துக்கோ செல்லுவதற்கு உங்களை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய பெறம்பாக அவனுடைய கதிர்கள் இருக்குன்னு ஒரு குதிரை வண்டி ஓட்டுறமா கையில சாப்பிட்ட வச்சிருக்காங்க ஒரு மாட்டு வண்டி ஓட்டமாக கையில் பெறம்பு வச்சுருக்கிறான் அதை வச்சு அடித்து இந்த பக்கம் போகாத அந்த பக்கம் போகாத அப்படின்னு சொல்லி சரியாக நெறிப்படுத்தி அவன் ஒழுங்காக கொண்டு செலுத்துக்கிறான் அப்போ அந்த தார்க்கம்புங்கிறதுக்குதான் வேர் திறமு பேர் இந்த சூரியனுடைய கதிர்கள் சூரிய நாராயணனை என்ன வேலை செய்கிறான்னா அவன் வாழ்க்கையில் கூடவே இருந்து அவனை வந்து நெறிப்படுத்துகிறது சில பேர் வந்து அசைவம் விட்டுப்பாக சில நல்ல கொள்கைகளை படிச்சுட்டு அப்புறம் ஒரு நாள் தற்சியெல்லாம் ஒரு ஹோட்டலில் சைவம் அசைவம்னு ஒரு ஹோட்டல் போட்டிருப்பான் அது என்ன சைவம் அண்ட் அசைவமோ தெரியல அங்கே போய் சார் நான் சைவம் தான் சாப்பிடுவேன்னா இட்லியும் சைவ குருமாவும் இருக்குங்க அப்படிமா நான் அசைவம் சாப்பிடுவேன்னு சொன்னால் இட்லியும் அசைவ குருமாவும் இருக்குங்க அப்படிமா நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா ரெண்டும் ஒரு பாத்திரத்துல தான் வரும் அதில் இருக்கிற விஷயத்தெல்லாம் ஒதுக்கிட்டால் அது சைவ குருமாவான் ஒதுக்கலைன்னா அசைவ குருமாவான் இப்படி போட்டுறான் சில ஹோட்டல்ல சைவம் அண்ட் அசைவம் இது ஆச்சரியமான ஒரு ஜோக்கு அடுத்தாவுல தோசை கேட்குறாங்களே தோசைக்கல்ல தான் ஆம்லெட் போடுறான் எல்லாத்தையும் போட்டு பிரட்டி கிரட்டி எடுக்கிறான் நீங்க வந்து தோசை கேட்டீங்கன்னா அதுலேயே ஊற்றி கொடுத்துருவான் அதான் சைவம் அண்ட் அசைவம் இதுல வந்து ஒருத்தன் சமீப அசைவத்தை விட்டவன் போய் இந்த ஹோட்டல சாப்பிட்டு இவனுக்கு தப்பி பக்கத்து டேபிள்ல வர வேண்டிய ஆர்டர் இவனுக்கு வந்துருச்சு வாய்ப்புள்ள போயிடுச்சு இவனுக்கு தெரியுது என்னன்ட்டு எதிர உக்காந்து அவன் கவனிக்க கூடாதுன்னு சொல்லி பீட்ரூட் ரொம்ப ருசியா இருக்குதுங்க அப்படின்ட்டான் என்னன்னா இவன் வந்து அதை மறைக்கிறான் வெளிய சரி ஆனா உள்ள இருக்கிற பகவான் பார்க்கறான் டே அது பீட்ரூட்டா அது பாயாவான்னு எனக்கு தெரியும்டா அப்படின்னு உள்ள இருந்து பார்க்குறான் அப்போ அந்த மாதிரி சமயங்கள்ல அவன் உள்ளத்துக்குள்ள இருந்து ஒரு அச்ச உணர்வை கொடுத்துடே இந்த மாதிரி தப்பு செய்யக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அன்னைக்கு அவனுக்கு ஒரு ஜுரம் ராத்திரி ஒரு கனவு அந்த கனவு ரொம்ப பயங்கரமா இருக்கு அதுல பார்த்தா இவனை யாரோ ஒருத்தன் கீழே கிடத்தி ஒரு விஷேப்டு கம்ப வச்சு அவன் குரல் வழியை நெறிச்சு சைவம் அசைவம் ஹோட்டலுக்கு போவியா போவியா போவியான்னு குத்துற மாதிரி இருக்கு ஐயோ அப்பா ஐயோ அப்பா இந்தவான் இந்த பாவி பிறகு இது எப்படி தெரிஞ்சது அப்படின்னு நினைச்சா நீ எங்கு போனாலும் அவன் கூடவே வருகிறான் அவனுக்கு தெரியாம ஒரு காரியம் செய்ய முடியாது அதுக்குதான் சொல்றாங்க உங்களை திருத்தும் பிறம்பாக இந்த சூரிய நாராயணனுடைய ஒளி கதிர்கள் இருக்கின்றன அவன் கண்ணு மறைச்சு நீங்க ஒண்ணு செஞ்சிட முடியாது மிட் நைட் பன்னெண்டு மணிக்கு நீங்க தப்பு பண்ணினாலும் சூரியன் உங்களை கவனித்துக் கொண்டிருக்கிறான் நீங்க நினைக்கிறீங்க ராத்திரி பன்னெண்டு மணிக்கு சூரியன் எங்கே இருக்கிறான் அப்படின்னுட்டு ஆனா இந்த ஊனக்கண்ணுக்கு தெரியாது இந்த பூமியினுடைய அந்த பக்கத்துல அமெரிக்காவில அவன் அடிச்சுக்கிட்டு இருக்கிறான் அந்த ஒளியானது பூமியை ஊடுருவி இந்த பக்கம் வந்து பாண்டிச்சேரி பக்கம் பார்த்துக்கிட்டு ஏன்னா இவனுக்கு லேசான பயில்கள் கொஞ்சம் தலை மறைஞ்ச உடனே சேட்டியா வாழை எடுத்து விடுவானுங்க அப்படின்ட்டு அவன் நுட்பமாக நாம் தவறு செய்கிற போது நம்மை திருத்தும் பெறம்புகளாக அப்படின்னு சொல்றாரு தேத்திராயமானா இந்த ஆஞ்சநேயர் இருக்கிறாரு அவர் வந்து கொஞ்சம் சீக்கிரமா கோபத்துக்கு ஆளாகிறவர் வன்முறையில் ஈடுபடுகிறவர் அதனால இந்த சீதையை துன்புறுத்திய ராட்சசிகளை நல்ல இம்சிக்கணும்னு ஒரு ஆசை ஏற்பட்டு போச்சு அதனால அவர் சீதைகிட்ட பெர்மிஷன் கேட்கிறாரு எப்போன்னா ராவணன் எல்லாம் செத்து போய் நாம வந்து ஊருக்கு பேக்கப் பண்றோங்கிற நிலைமையில அம்மா சீதா மாத்தா உங்ககிட்ட ஒரு விண்ணப்பம் நான் இந்த மரத்து மேல இருந்து பாத்துக்கிட்டு இருந்த போது இந்த ராட்சசீக உங்களை என்னென்ன பேசினாங்கன்னு கேட்டுக்கிட்டுதான் இருந்தேன் எனக்கு இன்னமும் கோபம் அடங்கலை நீங்க ஒரு வார்த்தை சரின்னு சொல்லுங்க இவங்க முழங்கால எலும்புகளை முடிக்கிறேன் கையை எட்டு தூண்டு ஆக்குறேன் கழுத்த கூஜா முடித்திருக்கிற மாதிரி திருவுறேன் மூக்கை கடிக்கிறேன் காதை குதற அப்படின்ற அப்ப அந்த அம்மா சொல்றதே வேணாம் அம்ப்பா என்னம்மா அப்படி சொல்றீங்க உங்களுக்காக இல்லாட்டி எனக்காக நீங்க சரினு சொல்லணும் அப்பதான் என் மனசு ஆறும் அப்படின்னு அப்போ அந்த அம்மா ஒரு வார்த்தை சொல்லுது என்ன சொல்லுதுன்ன சாந்தமாயிருப்பவர்களிடம் கருணையாயிருப்பது எல்லோருக்கும் எழுது ஒரு நல்ல மனுஷன் போய் நீங்க இறக்கமா பேசுறதுல ஒன்றும் கஷ்டம் இல்லையே நீங்க எங்கிட்ட சாஃப்டா பேசுறதோ இல்லை நான் உங்ககிட்ட சாஃப்டா பேசுறதோ ஆச்சரியப்படக்கூடிய விஷயமே இல்லைங்க ஆனா ஒரு அக்கிரமக்காரன் ஒரு தப்பு பண்றவன் ஒரு அடாவடிக்காரன் நமக்கு தீங்கு செய்தவன் அவங்கிட்ட கருணையா இருக்கிறதா பெரிய காரியம் அவங்க சொந்த புத்தியில அப்படி செய்யல ராவணன் அவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கான் அதனால அவனுடைய உத்தரவுக்கு கீழ்படிந்து அப்படி செய்தார்கள் நம்ம கருணை ரொம்பவும் இவங்களுக்கு தான் வேணும் அவங்களுக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொல்ற இவர்களை உன் வாளா காப்பாற்றும் அப்படிங்கிற ஏன்னா இவர் வாழ வச்சுதான் தீ வச்சாரு உனக்கு வால்ல தீ வச்சு விட்டா அந்த தீய இலங்க போற தெரியும் ஆனா அந்த வால் இவர்களை காப்பாற்றாது இவர்களுக்கு புண்ணியம் இல்லை அழுக்கு உள்ளவனுக்கு தான் ஸ்நானம் தேவை அது மாதிரி பாவம் உள்ளவங்களுக்கு தான் நம்ம கருணை தேவை அதனால இவர்களிடம்தான் ரொம்பவும் இறக்கப்பட வேண்டும் என்று சொல்லி ராமனிடம் அவர்களுக்காக சிபாரசு செய்தாள் என்று ராமாயணத்துல பாக்குறோம் ரொம்ப ஆச்சரியமானது ஒரு விஷயம் எதுக்காக என்ன இந்த ஆஞ்சநேயரை கொஞ்சம் கட்ட விழுத்த விட்டோம்னா போகும் அவரை பாட்டுக்கு இறங்கிருவாரு சூப்பர் டிகிரியில அதுக்கு இந்த தாயா பெரிய பராட்டி ஒரு பெரம்பு போல ஒரு கடிவாளம் போல இருந்த நோ அப்படின்னு தடை செய்யிறார் அப்படி தடை செய்ய போய் என்ன ஆச்சு பார்த்து தெரியுமா இன்னைக்கு நம்ம ஆஞ்சநேயருடைய வரலாறு படிக்கிற போது எவ்வளவு பெருமிதப்படுகிறோம் பெரிய பராட்டின் சொல்லுக்கு கட்டுப்பட்டு அந்த அனுமான் தன் கோபத்தை அடைக்கி கொண்டாருங்கிறப்போ நமக்கு சந்தோஷமா இருக்கு பெருமையா இருக்கு ஒரு நோபல் கேரக்டர் நமக்கு புரியுது அப்படி இல்லாம நீங்க சொன்னா சொல்லிட்டு போங்கன்ட்டு சீதையை புஷ்போம் வந்து ஏற்றி விட்டு இவர் பாட்டுக்கு ரிவர்ஸில் வந்து எல்லாரையும் போட்டு நோக்கி தள்ளி தான் வச்சுக்கோங்க ஒரு நல்ல கேரக்டர் அப்போ சார்ந்தோருக்கும் சரி யாருக்கும் சரி எரிய விளக்குக்கும் தூண்டுகோள் வேணும்னு சொல்லுவான் ஒரு விளக்கு நல்லா எரிஞ்சா கூட ஒரு குச்சியால் குத்து விட்டுகிட்டே இருந்தா தான் அறிவுரை தேவை சான்றோருக்கும் அறிவுரை தேவை அதான் வந்து சொல்ற வேத்ராயமான பிரம்புகளை கையில் வைத்துக் கொண்டு திருத்தும் ஒரு தன் கதிர்களாகிய பிரம்புகளாலே சூரிய நாராயணன் திருத்துகிறான் தாம் திராயந்தாம்ன காக்கட்டும் மயூரகவி ஆசீர்வாதம் பண்றார் வாழ்த்துகிறார் எது காக்கட்டும் தாரை தாரையாக வரக்கூடிய அந்த சூரியனுடைய ஒளிகள் அதுக்கு அடுத்த பிறகு பாருங்க ரஷ்மயகான்னு போடுற ரஷ்மயனா கதிர்கள்னு அர்த்தம் அந்த கதிர்கள் உங்களை காக்கட்டும் எவ்வப்பொழுதும் காக்கட்டும் கூடவே இருந்து அருள் செய்யட்டும் அப்போ இந்த மயூரகவியனுடைய வாக்கு நிஜமாவதற்கு அந்த ஸ்லோகத்தை ஒரு நாம படிக்கிற போது சூரியன் மயூரகவிக்காக அந்த வாக்கை நிஜமாக்குகிறான் இந்த எம்பெருமான் திருவாராதனத்துக்கு இருக்கிற பூஜை பாத்திரம் இருக்கு இல்லையா பெருமாளுடைய பூஜை அறையில் இந்த ஸ்ரீரங்கம் மாண்டவன் சுவாமிகள் பூஜை அறைக்கெல்லாம் போனீங்கன்னு சொன்னேன் அந்த பூசபாத்திரம் இருக்குல்ல அதை வந்து பஞ்சபாத்திரம்னு சொல்ல மாட்டாங்க பூசபாத்திரம்னு சொல்ல மாட்டாங்க திருக்காவேரின்னு சொல்லுவாங்க அதுக்கு பேர் என்னன்னா திருக்காவிரி திருக்காவேரி அப்படிவாங்க அது ஸ்மாரது வைஷ்ணவ சம்பிரதாயம் காவேரி வந்து கங்கையில் சிறந்த காவேரி காவிரி வந்து கங்கையை விட பல காரணங்களால் சிறந்தது ஏன் என்று அன்னைக்கு ஒரு தடவை சொன்னது காரணங்கள் சொன்ன ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் பெருமாள் சம்பந்தப்பட்ட தீர்த்தம் எல்லாமே காவிரி தீர்த்தம் தான் அந்த பாத்திரம் இருக்குதே அது வந்து திருக்காவேரி என்று சொல்லுகிறார்கள் அப்படியே சொல்லி அப்படியே பழகினா அவங்க சிந்தனை முழுக்க அந்த ஒரு தடத்தை விட்டு மாறாது அப்படிங்கிறதுக்காக அதனால இந்த சூரியனுடைய கதிர்களானது உங்களுடைய அறிவை அந்த தடம் விட்டு தப்பாமல் இந்த ரயில் சக்கரத்தான் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் நீளமாகவும் ஒரு பக்கம் குட்டையாகவும் இருக்கும் வட்டம் அந்த சர்க்கம்ஸ் அதிகமா இருக்கும் ஏன்னா தண்டவாளத்தை விட்டு அது விலகாம இருக்கணுங்கிறதுக்காக ஒரு பிடிமானம் அது மாதிரி சான்றோர்களுக்கும் இந்த சூரிய நாராயணனுடைய அருட்கதிர்கள் ஒரு அச்சம் நல்நெறிப்படுத்தி காப்பமையாக இருக்கு நினைங்கிறதுக்காக ரஷ்மையக திராயட்டும் தீவிரமான பானோன்னு சூரியன் திவசம் அப்படின்னு சொன்ன நாள் இப்பவும் மலையாளத்துல ஒரு நாள்ங்கிறதுக்கு ஒரு திவசம் ரெண்டு திவசமும் ஓடிமாங்க அதாவது சூரியன் எத்தனை முறை உதிக்கிறாங்கிறத வச்சு அத்தனை நாள்னு சொல்றான் டே ால் ஒரு நாளுடைய தொடக்கம் காப்பொழுத கு சுகாகா என்றால் மங்களங்கள் அதிகாலையிலே சூரிய நமஸ்காரமானது உங்களுக்கு நிறைய மங்களங்களை ஆனந்தங்களை தரட்டுங்கிறது திவசமுக சுகாகா சூரியன் உதிக்கிது அப்படின்னு சொன்ன நான் அன்னைக்கே சொன்னேன் ஒரு பதினெட்டு பத்தொன்பதாவது ஸ்லோகத்தில் சூரியன் உதிப்பதும் இல்லை அஸ்தமிப்பதும் இல்லை அது இருந்த இடத்திலே தான் இருக்கிறது என்று கவிஞர் சொல்கிறார் என்று அப்போ நாம் உறங்கி இருக்கிறோம் நம் உறக்கத்திலிருந்து நம்மை தட்டி எழுப்பி நம் நாம் சிக்கி கொண்டிருக்கிற இருட்டிலிருந்து நம்மை வெளிக்கொண்டு வருது இந்த உபனிஷதங்கள்ல உத்திஷ்டத்தை ஜாகிரத பிராப்பிய வரான் நிபோதத்தை என்ற வாசகம் இருக்கு ஆனா அந்த வாசகத்தை விவேகானந்தர் எடுத்து சொல்றவரை இந்த நாட்டில் அதுக்கு பிராபல்யம் இல்லை தமிழ்ல அர்த்தம் வந்து வெளித்து விழித்தெழு எழுந்திரு விளிமின் எழுமின் உளைமின் அப்படின்ற இந்த வாசகத்தை விவேகானந்தர் எங்க சொன்னாருனா தமிழ்நாட்டில்தான் வந்து சொன்னார் தமிழ்நாட்டில் மொத்தம் பதினோரு சொற்பொழிவுகள் ஆற்றினார் விவேகானந்தர் அதுல கும்பகோணத்துல வேதாந்தம் தரும் செய்தி என்ற தலைப்பிலே பேசின ஒரு லெக்சர்ல தான் அவர் இந்த இதை எடுத்து விட்டார் என்ன ஆச்சுன்னா இந்தியாவில எங்க போய் பார்த்தாலும் ராமகிருஷ்ணா மிஷன் இருந்ததுன்னா அந்த இந்த வாசகத்தை தான் எழுதி வச்சிருக்கிறாங்க உத்திஷ்டத ஜாகிரத பிராப்திய பிரான் என்பது இந்த உத்திஷ்டத்தை அப்படிங்கறத சூரியோதயத்தை ஒட்டி வருவதுதான் நீங்க விஸ்வாமித்திரர் தூங்கிக்கிட்டு இருக்கிற போது முத முதன் ராமர் என்ன சொல்றார் அவர் வந்து சுப்பிரபாதம் பாடி எழுப்ப முடியலையே என்று விஸ்வாமித்திரர் வருந்துகிறாரே என்று ஒரு நாள் ராமர் தூங்குறாரு அப்போ ராமரை விஸ்வாமித்திரர் எழுப்புகிறார் கௌசல்யா சுப்ரஜா ராம பூர்வசந்தியா பிரவர்த்ததே உத்திஷ்ட நரசார்துல அப்படின்னு கர்த்தவியம் தெய்வ மாணிகம் அப்போ தெய்வ காரியங்களை செய்வதிலிருந்து சோம்பி உறங்கி இருக்கும் மனிதன் வெளிப்படைந்து செய்ய வேண்டிய முதல் காரியம் என்னன்னா தெய்வ காரியங்களை செய்ய வேண்டும் அதனாலதான் வந்து காலையில திவசமுக சுகாகா உங்களுக்கு வாழ்வின் எழுச்சியாக இருக்கட்டும் என்று சூரியனுடைய கதிர்களோடு இணைத்ததை சொல்றார் அப்போ ஒரு அரை மணி நேரம் அன்னைக்கு வாழ்நாள் முழுக்க அடையக்கூடிய நன்மைகளை நீங்கள் ஒரு நாளில் அடைகிறீர்கள் அன்னைக்கு ரொம்ப அதிக நேரம் கிடைக்கிற மாதிரி உங்களுக்கு இருக்கும் ஒரு ஹாஃப் அன் அவர் அதிகமா தூங்கி எழுந்திருக்கிறீங்க உங்களுக்கு சுகமா இருக்கு நிம்மதியா இருக்கு எப்பவுமே ஏழு மணிக்கு மேல எந்திரிச்சா அந்த ஆனந்தமே தனிதான் ஆனா ஒரு அஞ்சரை மணிக்கு எந்திரிக்கிற போது கஷ்டமா இருந்தாலும் முடிச்ச பிறகு பார்த்தீங்கன்னா நிறைய பேரையில நம்ம சீக்கிரம் முடிக்க முடியுது அப்போ சூரியனுடைய அருள் நமக்கு கிடைக்கிது நீங்க சூரிய நமஸ்காரம் காலையில அஞ்சாமக்களவு செய்து பாருங்க அதனுடைய பலன் எப்படி இருக்குன்னு பாருங்க காலையில் ஒன்பதை முக்காலுக்கு செய்து பாருங்க அது எப்படி இருக்கு தெரியும் ஒரு நாளினுடைய தொடக்கமாக அதிகாலை பொழுது அருணோதயத்திலே நல்ல மங்களங்கள் உங்களுக்கு உண்டாகட்டும் ரஷ்மையகா ரஷ்மையான சூரியனுடைய கதிர்கள் ரஷ்மி என்றால் கதிர்கள் இந்த ரஷ்மையகா உலகத்தில் இருக்கிற எல்லா பொருளுக்கும் கதிர்கள் உண்டு இருட்டுக்கு கதிர் உண்டு பேச்சுக்கு கதிர் உண்டு அறிவுக்கு கதிர் உண்டு ஞானத்துக்கு கதிருண்டு ஒளிக்கு கதிருண்டு அதான் ரேடியேஷன் அப்படிங்கிறான் ரெண்டு பேரும் பக்கத்தில் பக்கத்தில் உட்காந்துருந்தாங்கன்னா இவன் ரேடியேஷன் அவனை பாதிக்கும் அவன் ரேடியேஷன் இவனை பாதிக்கும் இதில் யார் வலுவான ஆளுங்கிறத பொறுத்து தாக்கம் யாருக்கு ஏற்படுங்கிறத நம்ம டிசைட் பண்ணிக்கலாம் அதனால தான் வந்து நல்லார் ஒருவர் உளரேல் அவர் பொருட்டு எல்லாருக்கும் பெய்யும் மழையுதான் ஒரு மகான் ஒரு ஊர்ல இருந்தான் அவனுடைய கதிர்வீச்சு என்ன பண்ணுதான் அந்த ஊர்ல இருக்கிற அயோக்கியா கூட கதிர்வீச்சு பருவமழையை ஒழுங்காக பைய வைத்து நாட்டுல பஞ்சம் இல்லாமல் வைக்கிறது கதிர்கள் இப்ப ஒரு பேச்சுல கதிர்வீச்சு இருக்கு ஒரு பாட்டுல கதிர்வீச்சு இருக்கு பாட்டு நீங்க வந்து ஒழுங்கா பாடினீங்கன்னா அந்த கதிர்வீச்சு என்ன பண்ணுது இப்ப வந்து மேகவரிஷினு ஒரு ராகம் இருக்கு அது மழையை உண்டு பண்ணும் அமிர்தவர்ஷிணி இருக்கு மேகவரிஷிணி இருக்கு பல ராகங்கள் இருக்கு அப்போ இந்த மாதிரி ராகங்கள் நல்ல கதிர்வீச்சு உள்ளவையாக இருக்கும்போது கேட்கிற மக்களுக்கு ஒரு உற்சாகம் ஏற்பட்டு ராகதேவத்தில் அருள் செய்தான் சில பேர் நானும் கர்நாடக சங்கீதம் படிச்சிட்டேன்னு சொல்லி வலுக்கட்டாயத்துக்கு வைராகியத்துக்கு மேட்டினை ஆகிற மாதிரி இந்த உட்காந்து சபாக்களை பாட ஆரம்பிப்பாங்க ஒருத்தர் ஜோக இந்த சங்கீத வித்வான்களும் சரி இந்த வாத்தியம் வாசிக்கிறவங்களும் சரி ரொம்ப உச்சகட்டத்துக்கு போகிற போது கண்ணை மூடிக்கிட்டு வாசிப்பாங்க பார்த்துருக்கீங்களானா ஏண்டான்னா எதிரை உட்காந்துருக்கிறவன் பாடுற கஷ்டத்தை காண சகிக்காம இவன் கண்ணை மூடிக்கிட்டு பாடுறான் அடுத்ததாப்புல எதிராக நாற்காலி ஒன் பை ஒன் காலி ஆகிட்டே இருக்குது இதை கண்ணத்திற்கு பார்த்தா நமக்கு வந்து மூடு அவுட் ஆயிரும்டான்னு சொல்லி கண்ணை கிளீல மூடுகிறாங்கடா அப்படின்றான் அப்போ உங்களுக்கு வந்து சங்கீதம் ஒழுங்காக வரலன்னு சொன்னா இதெல்லாம் வந்து பேட் ரேடியேஷன் நெகட்டிவ் ரேடியேஷன் அப்படி இல்லாம முறைப்படி சங்கீதத்தை பாடக்கூட்டி போய் தான்சேன்னு இருந்தான் அவங்க எல்லாம் பாடினா இயற்கையின் சக்திகள் கட்டுப்பட்டன அணைந்து இருக்கக்கூடிய விளக்குகளை எரிந்து பற்றிக்கொள்ளும்படி தூண்டக்கூடிய பாடல்கள் ராகங்கள் சங்கீதங்கள் உண்டுகள் அது மாதிரி இந்த சூரியனுடைய கதிர்வீச்சு ரஷ்மைய கல்மசாத் வக கல்மசம் அப்படின்னா தீமைகள் பாவங்கள் கர்மா சகலவிதமான தீமைகள் இருந்தும் வக என்றால் யோ உங்களை காக்கட்டும் அப்படின்னு கல்மசாத் வகை ரெண்டும் சேர்ந்து ஒரு வார்த்தையா வந்திருக்கு சோழ வந்தான்ல ஒருத்தர் கே பொன்னம்பலம்ங்க அவங்க அப்பா வந்து ஏழை அவருக்கு கல்வியில ரொம்ப நாட்டம் அதனால பல பிள்ளைகளுக்கு இலவசமா கல்வி சொல்லி கொடுத்தார் ஆனால் இவர் தன்னுடைய பிள்ளைகளை படிக்க வைக்கிறதுக்குள்ள ரொம்ப கஷ்டப்பட்டார் பண கஷ்டம் அவர் சாகிற போது அந்த பொன்னம்பலங்கிற மானை பார்த்து சொன்னாரா நீ எனக்கு ஏதாவது நன்றிக்கடன் செலுத்துறதாக ஆசைப்பட்ட நீ ஏழை பிள்ளைகளுக்கு இலவசமாக கல்வி சொல்லும் சொல்லிக்கொடும் அல்லது வந்து குறைஞ்ச செலவில் மக்களுக்கு கல்வி கிடைக்கும்படி பண்ணுன்னு சொல்லிட்டு இறந்தார் இறந்தார்னா இவரும் ஏழை இவரும் இவர் வளர்ந்து ஆளாகி ஒரு டீச்சர் ட்ரைனிங் முடிச்ச ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணினார் அந்த பொண்ணுக்கு ஏதோ வேலை கிடைச்சிது அந்த சம்பளத்தில் இவங்க சாப்பிட முடியுமே தவிர ஏழை குழந்தைகளுக்கு எப்படி கல்வி சொல்லித்தர முடியும் நாமே சொந்தமாக ஒரு ஸ்கூல் ஆரம்பித்தா தான் முடியும் சொந்தமாக ஸ்கூல் ஆரம்பிக்கணும்னு சொன்னால் எப்படியும் வந்து அறுபதாயிரம் எழுபதாயிரம் வேணும் என்ன பண்ணுறதுன்னு யோசனை பண்ணார் கடைசியில் தன்னுடைய கிட்னியை விலக்கி விற்றார் சிறுநீரகத்தை எண்பதனாயிரம் ரூபாய்க்கு விலக்கி விற்று மெட்ராஸ் கிண்டியில் அந்த பணத்தை வச்சு ஒரு ஸ்கூல் கட்டி ஏழை பிள்ளைகளுக்கு இன்றைக்கி இலவசமாக கல்வி சொல்லி கொடுத்துட்ருக்கார் இது எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள் ஒரு ஒருத்தன் கிட்னியை விற்று துபாய்க்கு போகிறான் எடுத்துக்கிட்டான்னா அங்கே போய் ரியால் சம்பாதிச்சு கொண்டு வரலாம் அப்படின்ட்டு இந்த ஆள் அப்பா சாகிற போது இப்படி சொல்லிட்டாரே அப்படிங்கிறதுக்காக ஏழை பிள்ளைகளுக்கு இலவச கல்வி சொல்லி தருவதற்காக தன் சிறுநீரகத்தை விற்கிறான்னா அவன் எப்பேற்பட்ட மகாத்மாவா இருக்கணும் சொல்லுங்க இன்னைக்கு இந்த காலத்தில் நம்ம அப்படி ஆளுகளை பார்க்குறோம் அது மாதிரி இதான் தூய உள்ளங்கிறது இந்த மாதிரி நானும் செய்யாட்டி இப்படி நல்ல காரியங்கள் செய்கிறவங்களை கெடுக்காம இருந்தால் போதும் கொடுக்காதிருப்பது சிறு பாவம் பிறர் கொடுப்பதை தடுப்பது பெரும்பாவம் அந்த மாதிரி இல்லாம ஒரு ஒழுக்கமா இருந்தாலே அந்த கல்மஷங்கள் ஆடிபூரத்தை தாமதமாக ஆரம்பிச்ச பாண்டவர்கள் மொத்தம் அஞ்சு பேர் இல்லை ஆறு பேர் அவன் வந்து கர்ணன் இந்த ஐந்து பேரை விட அவன் வலிமையில் மிக்கவன் அவன் எதிரி சைட்ல சேர்ந்தவுடனே அவனை தோல்வி அடைய வைக்கிறதுக்கு கிருஷ்ணன் பிரத்யேகமாக முயற்சி எடுக்க வேண்டியிருந்தது அவன் வந்து பரசுராமரிடம் பிரமாசுரம் போது கிருஷ்ணன் தான் வண்டாக மாறி தொடையை துளைத்து குருதி சிந்துபடி பண்ணி அவனுடைய சல்லியன் பாதி வழியில விட்டுட்டு ஓடுனா ஒரு பிராமணருடைய சாபத்தினால தேர் வந்து சகதியில மாட்டிக்கிச்சு நாகாசிரம் ஒரு தடவிக்கு மேல இரண்டாவது பிரயோகிக்க கூடாதுன்னு சொல்லி குந்தி மூலமா ஒரு வரம் வாங்க வச்சது கிருஷ்ணன் தான் அடுத்து தர்ம தலையீட்டை தடுத்து பானங்கள் மாலையாக மாறாதபடி செய்தது இப்படி இவ்வளவு செய்து அவனுடைய புண்ணியமான பாதுகாத்துக்கிட்டு இருந்தது காரணம் அவன் சூரியனுடைய மகன் இப்போ யுதிஷரன் தர்மராஜா யமனுடைய மகன் அர்ஜுனன் இந்திரனுடைய மகன் பீமன் வாயுவனுடைய மகன் நகுல நகுலன் சகதேவன் ரெண்டு பேரும் அஸ்வினி தேவர்களுடைய மக்கள் இவங்க எல்லாரை விட கர்ணன் அதிகமாய் வலிமையாயிருந்தான் அதனால பாண்டவர்களிலே அவனுடைய வலிமை யாருக்கும் இல்லை அவன் சூரியனுடைய மகன்கிறது மட்டுமில்லை ஏதோ ஒரு காரணமாக அவன் சிறு வயதிலிருந்தே சூரிய வழிபாட்டில் நாட்டம் இருந்தான் அவன் டெய்லி வந்து தன் தகப்பனார் சூரியனை அவன் இன்னாரென்று தெரியாமலே வழிபட்டு வந்தான் அந்த வழிபாடு கர்ணன் கடைசி வரைக்கும் தோல்வி என்றால் இன்னதென்றே தெரியாதவனாய் வைத்திருந்தது அவனை வந்து தோக்கடிக்கிறதுக்கு கிருஷ்ண பரமாத்மா இல்லைன்னா இந்த அஞ்சு பேரும் சேர்ந்திருந்தாலும் முடியாது அவ்வளவு வலிமையுள்ளவனாவின் இருக்கிறதுக்கு காரணம் அந்த சூரியனுடைய கதிர்கள் தான் எதுக்காக சொல்றேன் இவ்வளவு தூரம் அழுத்தமா சொல்றாங்களே அதுக்கு ஒரு ஆக்குலர் ப்ரூஃப் என்ன மகாபாரதத்திலே சூரியனுக்கு மகனாய் பிறந்தவன் எப்படி இருந்தான் மற்ற தேவர்களுக்கு மகனாய் பிறந்தவன் எப்படி இருந்தான் என்ற ஒரு வேதத்தை வைத்து நாம் புரிந்து வேண்டும் என்பதற்காக இன்னொரு முறை படிச்சுறேன் தாரா ராயோ தனாயாபதி சபதி கராலம்பௌத்தாகா பிரபாதே தத்வாலோகைக்க தீபா ஸ்ரீதஷ பதிப்புற வீத்தியேவ நிர்வாணோத்யோகி யோகி பிரகம நிஜதனுவாரி வேத்ராயமானா தாம் தீவிர புத்தகம் வந்து இருபத்தொன்போது அல்லது முப்பதாம் தேதி கிடைக்கும்னு போன் வந்திருக்குதான் மெட்ராஸ்ல இருந்து அதனால இன்னமும் பணம் கொடுக்காதவங்களுக்கு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு உண்டு முப்பதாம் தேதி வரைக்கும் நீங்க பணம் கொடுக்கலாம் எனக்கு புத்தகம் கிடைக்கும் இந்த அளவில் இன்றைய உபயதாரர்களான திருமதி ஜி மதுரவல்லி அவர்களுக்கும் திருமதி லக்ஷ்மி அவர்களுக்கும் திரு ஏ காலதி அவர்களுக்கும் இடமளித்த கோவிலாருக்கும் உங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் மற்ற சொற்பொழிவுகள் வழக்கம் நடைபெறும் அடுத்த புதன்கிழமை நாம் இங்கே சூரிய சந்திப்போம் ஜெய் ஸ்ரீமன்வார்